வாழும்படியொன்று கண்டுகொண்டேன் மனத்தே வரும் வர வீழும்படியென்று விழிடும்படி என்று வேலை நிலமேழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடற்கு நடுவே கிடந்தே சுடகின்றே